اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمررا فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم படைப்புகளை படைத்து அவைகளுக்கு அழகான முறையில் வழிகாட்டி அவைகளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அத்துணை புகழ்களும் உண்டாவதும் சலாமும் சத்திய தூதர் இறுதி தூதர் எமது தலைவர் முகமது அலைவசம் மீதும் அவருடைய முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த குடும்பத்தினர்கள் தோழர்கள் இதுவரை பின்பற்றி அவர்கள் இன்றிலிருந்து கையாமத் நாள் வரும் முறைக்கு பின்பற்றக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதா புனிதமிக ஜும்ஹாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த அல்லாஹுடைய இல்லத்தில் இரத்திக்காப்புடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹு எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு தக்குவாவுடைய வாழ்க்கையை கைகொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக இந்த ஹொத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் மேலான அருமை சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் காணலாம் எல்லோருக்குமாக இன்று அதாவது வசதி படைத்தவர்கள் நடுத்தரமானவர்கள் வசதியில் குறைந்தவர்கள் எல்லோருக்குமாக இன்று ஒரு பொருளாதார நெருக்கடி பொருளாதாரத்தில் பிரச்சனை ஒரு பக்கத்தில் கடன் பிரச்சனை மறுபக்கத்தில் வாழ்க்கைக்குரிய சாதனங்கள் அடைந்து கொள்வதில் தேவையான அடிப்படை அம்சங்கள் அது தவிர்த்த விடயங்கள் ரெண்டு எல்லா விஷயங்களிலையும் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா இதற்கு பலவிதமான காரணங்களையும் சொல்கிறார் பலவிதமான காரணங்கள் அவைகள் அதாவது சில நேரம் மார்க்கத்துக்கு ஒத்ததாக இருக்கலாம் அல்லது மார்க்கத்துக்கு ஒத்து போகாதா இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் எம்முடைய வாழ்வில் அதாவது நாம் அடைய வேண்டிய விஷயம் பரக்கம் பரக்கத்தை நாங்கள் பெற்றுக் சொன்னால் பறக்கத்தை நாம் எம்முடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்வோம் சொன்னால் அந்த பறக்கத்துக்குரிய காரணிகளை நாங்கள் செய்து வருவோம் என்று சொன்னால் அல்லா எங்களுக்கு பறக்கத்தை தருவான் அப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடி இந்த அதாவது நெருக்கடியான சூழல் நீங்குவதை நாம் உணரலாம் நேரடியாக காணலாம் இந்த பரக்கத்துக்குரிய காரணிகளை நாங்கள் பார்க்கும் பொழுதோ பல விஷயங்களை குரானும் ஹதீசும் எமக்கு சுட்டிக்காட்டுகிறது பறக்கத்துக்குரிய காரணங்கள் பலதாக இருந்தாலும் கூட இவைகளிலே அதாவது ஒரு ஆறு அம்சங்களை நாம் இன்றைக்கு விரிவாக நேரத்துக்கு ஏற்ப நோக்க முடியும் முதலாவதாக நாம் அல்லாஹாவை அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாவை நாம் எவ்வளவு தூரம் அஞ்சி பயந்து அவனை நாங்கள் பயந்து நடக்கிறோமோ தக்குவாவுடைய வாழ்க்கை ஏற்று நடக்கிறோமோ அந்த அளவுக்கு எமக்கு அதாவது அல்லாவு தலா பறக்கத்தை உண்டாக்கும் இரண்டாவது விஷயம் நிறைய நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்கு யார் யாரையோ நாடுகிறோம் யார் யாரையோ எதிர்பார்க்கிறோம் அவர்கள் அல்லாஹால நபி அவர்கள் செய்து காட்டியதாக இருந்தாலும் எனவே இரண்டாவது விஷயம் துவாவுடைய விஷயம் மூன்றாவது சொத்தை பெற்றுக் பணத்தை எடுக்கும் போதும் நாம் அழகான முறையில் நல்ல நீயத்துடன் அல்லாவுடைய பறக்கத்தை வேண்டியவர்களாக எடுக்க வேண்டும் நாலாவது விஷயம் எங்களுடைய எல்லா செயல்களையும் சுபக தொழுகையிலிருந்து அதாவது எங்களுடைய காலை கடமைகளை முடித்ததிலிருந்து உடனடியாக காலையிலிருந்து நாங்கள் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஐந்தாவது விடயம் எ எல்லா விஷயங்களிலையும் சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் சுண்ணாக்களை நாங்கள் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் சுண்ணத்துகளை பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாவுதாலா பறக்கத்தை உண்டாக்குவான் கடைசியாக அல்லாஹில இஸ்தேகாரா செய்வது தொழுது அணுது அல்லாவிடத்தில் மன்றாடுவது இந்த ஆறு காரணிகளும் பறக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது ஆக அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுதோ நாம் அதாவது பறக்கத்தை அல்லாவிடம் அதிகமாக கேட்க வேண்டும் நாம் எம்முடைய எம்முடைய அமலிலே எம்முடைய வீட்டுடைய விஷயத்தில் மனைவி குடும்பத்துடைய விஷயத்தில் எங்களுடைய தொழிலே எல்லா விஷயத்திலையும் நாம் பறக்கத்தை கேட்க வேண்டியவர்களாக அல்லாவிடத்திலே பறக்கத்தை தருமாறு நாங்கள் கேட்க வேண்டியவர்கள் நபி அவர்கள் கூட பலதரப்பட்ட அவருடைய சந்தர்ப்பத்திலே பல விஷயங்கள் அவர்கள் பரக்கத்தை பற்றி கேட்டிருப்பதை நாங்கள் அதாவது பின்னால் வரக்கூடிய சம்பவங்கள் விளங்க முடியும் நபி சொல்லு அலைவாஸ்லாம் அவர்கள் நபி சல்லாஹ் வல்லாம் அவர்களும் சஹாபாக்களும் அவர்கள் அல்லாஹை மிகவும் அஞ்சியவர்களாக இருந்ததுனால அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அவர்கள் முழுமையாக இருந்ததனால் அவர்களுக்கு எந்த விஷயம் உலகத்தில் கொடுக்கப்பட்டதோ இல்லையோ அவர்கள் நபி அவர்களும் சஹாபாக்களும் அவர்கள் பொதிந்தவர்களாக அவருடைய வாழ்க்கையில மிகவும் மனதிலே நிறைவானவர்களாக சந்தோஷமானவர்களாக இருந்தார்கள் காரணம் அல்லாஹாலுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றல் பரக்கத் பரக்கத் என்று நாங்கள் அதாவது கேட்கிறோம் அதிகமாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த பரக்கத் என்றால் என்ன என்ன அதாவது அல்லாவுடைய ஏற்படுவது அல்லாவுடைய நல்ல ரகமத்து ஏற்படுகிறதோ இதற்கு தான் சொல்லுவோம் எனவே குறைந்த பொருளிலே பறக்கத்தை பட்டால் அது அதிகமாகிவிடும் அதிகமான பொருளிலே பறக்கத்துண்டானால் அதனுடைய பயன் அதிகரித்து விடும் அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம் எல்லா விடயங்களிலையும் ஆகப்பெரிய பறக்கத்த வேண்டும் என்று சொன்னால் தரப்பட்ட அனைத்தையும் அல்லாஹு தாலாவுடைய விருப்பத்திலே பாதிப்போம் எல்லா பொருள்களையும் அவைகள் பரக்கத்து உண்டானதாக ஆக்குவதற்கு அவைகளை அல்லாஹுடைய திருப்தியிலே நாங்கள் பாவிப்பதுதான் ஆகப்பெரிய பரக்கத்தாக இருக்கும் எனவே உலகத்துடைய கஷ்டம் பொருளாதார நெருக்கடி பணத்துடைய பிரச்சனை கடனுடைய அந்த அவல நிலை இவைகள் அத்துணையில் நீங்க வேண்டும் என்றால் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் இந்த பரக்கத்தை அடைய வேண்டும் எனவே தான் கூறுகின்றான் குருவானிலே கூறுகின்றான் அதாவது அல்லாஹு கூறும் பொழுதோ அல்லாவுதலா கூறுகின்றான் குரா அதாவது ஒரு கிராம கிராமிகள் அவர்கள் கிராம கிராமசிகள் ஈமான் கொண்டு எப்படியான ஈமான் அது பரிபூர்ணமான ஈமான் இருக்கணும் அது அதாவது முழுமையான ஈமான் ஈமான் கொண்டு அவர் தக்குவாவுடன் வாழ்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம் அவைகளை தாராளமாக கொடுப்போம் என்று சொல்லுவோம் எனவே என்ன செய்ய வேண்டும் சரியான முறைக்கு அல்லாஹ் சொன்னபடி ஈமான் கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லாஹை அஞ்சு பயந்து நடக்க வேண்டும் கைகொள்ள வேண்டும் இதன் மூலமாக அல்லாஹ் தாலா வானத்துடைய பூமியுடைய பரக்கத்துக்கள் திறப்பார் எப்போதும் அல்லாஹால பூமியுடைய பறக்கத்துகளை அதனை குறைத்து விடுகிறானோ இறக்குவதை தடுத்து விடுகிறானோ அப்பொழுது எந்த உலக சாதனங்கள் இருந்தாலும் அது அதிலே நிம்மதியோ அதிலே சந்தோஷமோ அதிலே இருக்காது மாறாக நிச்சயமாக அது நெருக்கடிக்கு உட்பட்டதாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயவும் இல்லை எனவே இந்த விஷயத்துல இந்த வசனத்துல அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் எனவே நாங்கள் பார்க்கும் பொழுதோ அல்லாவு தாலாவுடைய பறக்கத்தை அடைவதற்கு மிக பிரதானமாக இருப்பது ஈமானும் தக்குவாவும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம் அதே மாதிரி அல்லாஹ் தலா இந்த குர்வான் எனக்கு தந்த வழிகாட்டியான குர்வான் இதனை பற்றியும் அல்லாஹ் கூறும்பொழுது சொல்கிறான் இது பறக்கத்துக்குரியதாக இருக்குது இந்த அதாவது எல்லா நலவுகளையும் எல்லா ஹைராத்துகளையும் எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் குர்வானை அணுக வேண்டும் அமைத்துவியவர்கள் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நடப்போம் என்று சொன்னால் அல்லாஹலா எங்களுக்கு நிச்சயமாக பரக்கத்தை உண்டாக்குவான் இதைத்தான் அல்லாவு சொல்கிறான் கிதாபுன் அல்பாப் இந்த இருக்கிறதே, இது ஒரு வேதம் நாங்கள் இறக்கிய இது ஒரு வேதமாக இருக்கிறது உங்களுக்கு இறக்கிய நெஞ்சிக்கு முன்னால் வைப்பார் யார் காலையும் அதனை சிந்தித்து ஓதுவார்களோ யாரு அதனுடைய கட்டளை பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ குருவானை தன்னுடைய இமாமாக ஏந்து யார் வாழ நினைப்பாரோ முனைவாரோ நிச்சயமாக அவருடைய வாழ்வை அல்லாத்தால் இதுல எந்த விதமான சந்தோகம் படிப்பினை பெறுவதற்காக வேண்டிய நாங்கள் இறக்கிய வேதம் தான் இது அருள் நிறைந்தது என்பதாக அல்லாவுதலா குருவானிலே கூறினார் அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் ஏற்படிகளை பார்க்கலாம் நாங்கள் இவைகளை சிந்திக்காமலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் காணலாம் எனவே இந்த வரக்கத் எம் வீட்டிலே உண்டாக வேண்டும் என்று சொன்னால் எம்முடைய தொழிலே எம்முடைய எல்லா நடவடிக்கைகளிலும் ஏற்பட வேண்டும் சொன்னால் அதாவது நாங்கள் வீட்டிலே நுழையும் போது வீட்டுக்குள்ளால் நாங்கள் நுழையும் போது துவாவை ஓதி சலாம் சொல்லிவிட்டு அங்கே உரிய சிக்ரை ஓதப்பட்டு நாம் இப்படி நாங்கள் சென்றால் அதன் மூலமாக எங்களுக்கு பறக்கத்து இதை பற்றி அல்லா குருவானிலே சொல்லும் போது உங்களுடைய நுழைந்தால் வீடுகளுக்கு நுழைந்தால் நீங்கள் உங்களுக்கே சலாம் சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டார்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக்கொள்ளுங்கள் அது அல்லாஹ் தாலாவிடம் இருந்து உண்டான பரக்கத் நிறைந்த காணிக்கை என்பதா சொல்லுங்கள் வெறுமனே ஒரு வார்த்தை ஒரு சலாம் இந்த சலாமின் மூலமாக அல்ல என்ன செய்கிறான் அந்த துவாவை யோதி நபி அவர்களும் சொன்ன அவர்களிடல பத்து வருடங்கள் ஹித செய்தார்கள் நுழைந்தால் அது உனக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இந்த விஷயத்தை நெருக்கடி நீங்க வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் ஏழ்மையிலே நாங்கள் இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் மார்க்கும் அதனை விரும்புகிறது நவியவர்கள் ஏழ்மையை விட்டு பாதுகாப்பு தெளித்தார் இளன் அகுனா நவியா அல்லா உங்களை ஏழையாக பெற்றுக்கொண்டு செல்வந்தனாக ஆக்கியதாக அல்லா கூறுகின்றார் நவியர்கள் ஒரு செல்வந்தராக வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் செல்வ பாக்கியத்தை விரும்புகிறோம் அந்த செல்வம் வரக்கத்துடன் கூடியதாக அமைய வேண்டும் சொன்னால் இந்த மாதிரியான சின்ன விஷயங்களையும் நாங்கள் பேண்டுதலாக செய்யணும் எனவே அல்லாஹ் இந்த வசனத்திலே அதாவது சலாம் சொல்லுமாறு சொல்கிறான் முக்கியமான கட்டுக்டுக்கிறார்கள் வீட்டில் சாப்பிடுவதற்கு எந்த ஒரு உணவு பொருளும் இருக்கவில்லை ஆனால் கொஞ்சம் அதாவது பார்லி இருந்தது கொஞ்சம் பார்லி இருந்தது இதனை தவிர வேற எந்த தானியங்களும் இருக்கவில்லை இப்பொழுதும் நான் இதனை சாப்பிட்டு வந்தேன் எந்த அளவுக்கு சாப்பிட்டேன் என்று சொன்னால் அது ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல அவர்கள் சொல்கிறார்கள் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு நீண்ட காலம் நான் சாப்பிட்டேன் பிறகு எனக்கே ஒரு சடை உண்டாகியது நான் சடைந்து போனேன் அதன் காரணமாக அது பிறகு அதாவது நான் சடை அணைந்ததனால அது நீங்கியது என்பதாக அவர்கள் சொல்றது இந்த சம்பவம் புகாரியில பதிவாக அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் நான் நீண்ட காலமாக அந்த பார்லி என்ற தானியத்தை தான் நான் சாப்பிட்டு வந்தேன் நான் நீண்ட காலம் சாப்பிட்டு வந்தேன் என்னால் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஒரு சடை உண்டாகிச்சு தொடர்ந்து அதனை சாப்பிட முடியாத நிலம் உண்டாகிச்சு அதனால நான் அதனை அதாவது கொஞ்சம் என மனதுக்கு திருப்தி குறைந்த போது அது முடிந்துவிட்டது என்பதாக சொல்லக்கூடிய அந்த சம்பவம் புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒராவது ஹதீஸாக பதிவாக இருக்கிறோம் அந்த சகாபாக்கள் பறக்கத்தை பெற்ற இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைந்தார்கள் அல்ல அந்த கொடுத்த விஷயங்கள் அதாவது பார்ப்பதற்கு சுகுபத்து வாழ்ந்த அந்த மனைவிடத்தில் கேட்பார்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட விஷயத்தை அடைவார்கள் குறைந்த பொருளைக் கொண்டு நிறைந்த பயனடைந்திருப்பதை நாங்கள் தெளிவாக காணுகின்றோம் அதே மாதிரிதான் பறக்கத்து உண்டாகுவதற்குரிய விஷயம் நாங்கள் துவாக்கிக்க வேண்டும் அல்லாவிடத்துல முதலாவது ஈமான் தப்புவா முதல அம்சம் இரண்டாவது பொறுப்பாளர்கள்ட்டா அல்லாஹிட்ட குறை அல்லாட்ட போனால் தொழுது விட்டால் நாங்கள் வேணுமென்றால் ஒரு ஓரிரு வார்த்தையில முடிச்சிட்டு அவசரமாக ஓடிடுவோம் இன்றைக்கு தொழுதால் கூட நான்கு ரக்காத்தையும் தொழுவதற்கு நேரம் இல்லை மிக வேகமாக சலாம் கொடுத்தால் உடனே அடுத்த கால் ஒரு கால் அதாவது அடுத்த கால் பள்ளிக்கு வெளியே தானே ஒரு கால் வலது சலாத்தோட போகும் அடுத்த பள்ளிக்கு வெளியேறி ஓடுகிறோம் அல்லாவுடைய பரக்கத்தை அடைவதற்குரிய அந்த துவா அதாவது கவலை குறைவாக நடைபெறுவதை காணுகின்றோம் அதிகமாக நபி அவர்கள் துவாவை கட்டுகின்றோம் திருமணம் நடக்கிறதா அந்த கணவன் மனைவி அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் உங்களின் மீது இரண்டு ஒன்று சேர்த்து விடுப்பன எல்லா விதமான தீங்குகளை விட்டு பாதுகாப்பான ஒரு துவா எவ்வளவு முக்கியமான துவா இன்னைக்கு நாங்க மாப்பிள்ளையோட அதாவது மாப்பிள்ளையோட நாங்க முசாபா செய்யறதுக்கு போட்டி போடுறோம் ஆனா அந்த மாப்பிளைக்கு ஒரு துவா செய்யணும் என்பதை எங்களுக்கு ஒரு கணவன் என்றுதியம்னைவியுடைய தாய் அல்லது சகோதரி அல்லது தந்தை பாரக் அல்லாஹு லக்கி என்று ஓதிய அந்த வரலாறு எனவே இவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது தேவையான விஷயங்களை உணவு கொடுப்பாயாருடைய உணவு படுத்துவாயாக என்ற என்ற விஷயத்தை நபி அவன் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம் நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் உணவு கொண்டு வந்து வைக்கப்பட்டால் கூட உணவை அருந்துவதற்கு சாப்பிட முன்னால் கூட அந்த உணவு வைக்கப்பட்டால் அல்லது பால் வைக்கப்பட்டால் அவர்கள் அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம் நபிசர் அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் சிறிய குழந்தைகளை கொண்டு வந்து வைத்தால் சிறிய குழந்தைகளை கொண்டு வந்தால் அவர்களுக்காக அவர்கள் பரக்கத்தை வெடித்தோம் ஆரம்பமாக சீசன்கள் வரக்கூடிய பழங்கள் முதலாக பலங்கள் வரும்பொழுதோ நபி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் நேரம் இடம் தராதன் காரணமாக சுருக்கமாக சொல்லிக்கொண்டு செல்கிறோம் ஆக இந்த அமைப்பு நபி அவர்கள் பறக்கத்துக்குரிய காரணமாக காட்டி தந்தது இதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த விஷயம் நாங்கள் பணத்தை எடுக்கும் போதும் பணத்தை கொடுக்கும் போதும் நாங்கள் மனம் எடுக்க வேண்டும் மனம் கொடுக்கும் போதும் கொடுக்க வேண்டும் நவியவர்களுடைய விஷயத்துல வருது வரலாறுல அவங்களோட சீராவுல வருது எப்படி தர்மத்தை எடுக்கிறவர் தர்மம் ஒருத்தவர் கொடுக்கிறார் அடுத்தவர் எடுக்கிறார் தர்மம் எடுக்கக்கூடியவருக்குத்தான் சந்தோஷம் கூட இருக்கும் தனக்கு ஒரு தொகை கிடைக்கிறது தனது இந்த தேவையை அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி சதக்காவை பெறுகிறவர் தான் சந்தோஷப்படுவார் ஆனால் கொடுக்கக்கூடிய நபியோருடைய அந்த தன்மை சிபத்து வருகிறது எடுக்கக்கூடியவரை விட அவர் சந்தோஷமாக கொடுப்பார் நபியவர்கள் கொடுக்கக்கூடிய நபியவர்கள் எடுக்கக்கூடியவர் கொள்ளக்கூடிய சந்தோஷத்தை விட சந்தோஷத்தை விட அதிகமாக சந்தோஷப்பட்டு அவர்கள் கொடுப்பார்கள் எனவே பணத்தை கொடுப்பதோ எடுப்பதோ சந்தோஷமா எடுக்க இது எவ்வளவு கிடைக்கிறது இவ்வளவு குறைவாக கிடைக்கிறது இதனால என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் சிந்திப்பது இதுதான் எங்களோட மூளையை பயன்படுத்துவதுதான் மிகப்பெரிய அதாவது நஷ்டமை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் துவா செய்ய வேண்டும் அல்லாமா பாரிக்லா பிஹாலா அல்லாம பாரிக்லா பிஹியால எனக்கு வரக்காக என்று நாங்கள் அங்கையும் துவா கேட்டால் இது எடுத்து அவர் கவலைப்பட்டு ாரோ அவருக்குறக்க செய்யப்படமாட்டாது அவர் சாப்பிடுவார் வயிறு நிரம்புவதில்லை வயிறு நிரம்பாத எடுக்கும் போதும் போதும் என்ற மனம் இல்லாமல் எடுப்பவர் அவளுக்கு லட்சம் கோடி கொடுக்கப்பட்டாலும் போதாது என்ற நிலைமைதான் உண்டாகும் கிடைக்கும் போதோ அதாவது அதனை போதும் என்ற மனதோல நாங்கள் எடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இது காரணமாக அதே மாதிரிதான் நல்ல விஷயத்தில் நாங்கள் பணத்தை கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் நாங்கள் நல்ல விஷயத்துல செலவு செய்தாலும் அல்ல அதுல அந்த நாங்கள் கொடுக்கிறதுனால ஒரு நாளும் குறையாது முஸ்லீம்கள் இவ்வளவு தூரம் அவர்களுடைய பொருளாதாரம் எம்முடைய நாட்டில் இருந்தான் ஏனைய நாடுகளிலிருந்தான் உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் மற்ற சமூகங்களை விட அவர்கள் உயர தரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த கொடுக்கக்கூடிய தன்மை சதக்கா அதற்கு மிகப்பெரிய பங்காற்றியது என்பதை எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் ஆக அருமை சோகர்லே இதே போன்று நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்த காரணம் நாங்கள் எங்களுடைய வேலைகள் அனைத்தையும் அதாவது காலையிலே செய்து கொள்ள வேண்டும் அதாவது நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அதனால தான் நபி அவர்களும் இந்த விஷயத்துக்காக காலையில் எங்களுடைய செயல்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவங்க துவா செஞ்சாங்க அல்லாஹம பாரிக் உம்மதிஹா யார் உம்மத்துக்கு அதிகாலை வேலை பறக்கச் செய்வாயா என்று நபி அவர்கள் துவா செய்திருக்கிறார் அல்லாஹம பாரிக் உம்மதிஹா யார் எனது உமத்தினர்களுக்கு அதிக வேலைக்க செய்வாய்ப்பதீசு காலையிலே செய்வார்கள் எங்களுடைய முக்கியமானது அது சாப்பிடக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி அதாவது குடிக்கிற உடு ஆடையுடைய விஷயம் எல்லா விஷயங்களும் நபி அவர்கள் சொன்னார்கள் அதாவது சாப்பிடும்போது சொன்னார்கள் அல் பரக்கத்து தன்சிலோ வசத்த அதாவது நீங்க சகன்ல சாப்பிடும் போது உணவை நீங்க தட்டில சாப்பிடும் போது அந்த நடுவுல தான் இறங்குகிறது எனவே சாப்பிடுங்க அந்த நடுவுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடாது அதாவது சாப்பாட்டுடைய ஒழுக்கத்தை பத்தியே தனியா சொல்ல வேண்டும் இந்த சமூகத்துக்கு நிறைய இஸ்ராப்புகள் நிறைய சாப்பாட்ட வீண் விரயம் கொற்று மிக அதனுடைய ஒழுக்கங்களை பார்த்தா சின்ன விஷயம் ஆனா அதுகளும் தெரியாமல் இருக்கிறத நாங்க பாக்குறோம் எனவே இந்த சாப்பாட்டுல நடுவுல நீங்க கை வைத்து சாப்பிட வேண்டாம் இருந்து சாப்பிடுங்க அது பரக்கத்துக்குரிய காரணம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார் அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு விரல்களை சூப்புறது நாங்கள் கடைசி உணவையும் முன்னால சொல்லப்பட்ட அந்த அதாவது சாப்பாடு சகண்ட நடுவுல இறங்குறது திருமீதல பதிவாயிருக்கிறது எனவே இந்த ஹதீஸ்ல வச்சு நாங்கள் பாக்கிறோம் நபியவங்க இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் காரணங்களை சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் இந்த விஷயங்களை சரியான முறையில் நாங்கள் செய்து கடைசியாக இஸ்திகாரா தொழுது அல்லாவிடத்தில் தொழுது மன்றாடி இஸ்திகாரா செய்து நாங்கள் அல்லாட்ட அதாவது எங்களுக்கு பறக்கத்தை நாங்கள் வேண்டுமோம் சொன்னால் நிச்சயமாக பறக்கத்தங்களுக்கு கிடைக்கும் யாருமே பறக்க தேவையில்லை என்று சொல்ல முடியாது எல்லோருக்கும் பறக்க தேவையில்லவர்களாக நாங்கள் மிகவும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் எனவே எங்களோட தேவைகளை நாங்கள் அல்லாட்ட முறையிட வேண்டும் இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்லா அதாவது ஈமான் கொள்றது தக்வா கொள்வது நிறைய இரண்டாவது விஷயம் துவா செய்யறது நாங்கள் சொத்துக்கள் எடுக்கும் போதும் போது என்ற மனதோடு அதிகாலையில் இருந்து நோட்டமிட்டோம் முழுமையான நல்ல கூட்டத்தில் பாவங்களை உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதர பாவங்களை மன்னிப்பாயாக முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீங்கள் மீன்களை பாதுகாப்பாயாக அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அனைவருக்கும் உன்னுடைய வரக்கத்தை உண்டாக்குவாயாக எங்களுடைய வாழ்வுகளை ஏற்படுத்திக்கக்கூடிய பலாய் முசிபாத்துகளை நீக்கிவிடுவாயாக எங்களுடைய பெற்றார் உறவினர்கள் முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் இவர்களெல்லாம் மரணித்து கபருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபுர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி வைப்பாயாக எங்களுடைய துவாவை உன்னுடைய மேலான கீர்ப்பையைக் கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் அஹமதுல்லா அஹ் السلام و علیکم அஸ்லாம் வலைக்கம் வர்மத் இந்த பயானை எமது இணையதளமாகிய டபிள்யூ டப்யூ டபுள்யூ மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்